ஏழு காரணமின்றியும் மார்க்க நலன் இன்றியும் கூடாது இறந்த மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கியவை அவர் செய்த பாவம் மற்றும் இது போன்றவற்றை மக்களுக்கு எச்சரிப்பது மார்க்க நலன் இது சம்பந்தமான வசனங்கள் ஹதீஸ்கள் முந்தைய பாடங்களில் உள்ளன